السلام علیکم ورحمت اللہ نحمد على رسوله اما بعد وقد قال அலாம் வர في நகையில்கதி அம்மா الفرقان கதீமன اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان نبی اوਲਾ بال مؤمنین من انفسهم واذ وجهوا محاجر سبح الله مولانا العلی العظیم اللهم صل علی سیدنا محمد سیدنا محمد بن شمس وبدر وافتخار تاج முமதிபியாயி வில் முர்சலீன் வவுரியாயி வஃத்தீன் தாஜு ஷஃபீல் முதனியாமத்தி அல்லாஹீன் கடியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான பள்ளியினுடைய இமாமவர்களே எனது கண்ணில மீனிய ஒலமாப்பெருமக்களே மாசத்து குறித்தான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த பரபரப்பான உலகில் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை அறிவதற்காக அல்லாஹ் நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறான் அலஹம் இல்லா இதே போன்றே அல்லாஹனுடைய அருளையும் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹூ அலைவா செல்லம் அவருடைய என்றென்றும் நமக்கு உரித்தாக்குவானாக இதன் இறையிலமாம் திரு கஹபத்துல்லாவை திரும்போம் திருமோம் அவாசியின் பாக்கியமும் ஈருளநாதிரி பெருமனார் முகமது ரசூல்லாய் சல்லுல்லாஹ் வரை வசல்லம் அவர்களை திருமோம் திருமோம் சியார சிதரன் அவர்களை கனவிலும் நினைவிலையும் கண்டுகளித்து நேரில் முறையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லஹாவை காணுந்தல் பாத்லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசிபாய்க்கள் புரிவானாக முதல் முதலாக நாம் அல்லஹாவை சந்திக்கின்ற பொழுது ஆசையோடு அவனை நாம் சந்தித்துச் செல்கிற அந்த நேரத்தில் அல்லாஹு காலா நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவன் மோத்தை திருப்பிக் கொள்ளாமல் நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவன் கோபமாக நம்மை பார்க்காமல் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறந்து அருள் புரிந்து ஒரு நண்பனை பார்ப்பதை போல ஒரு சந்தோஷத்தோடு அல்லாஹ் நம்மை நோக்க நாமும் அந்த சந்தோஷத்தோடு அல்லஹாவை நோக்க அந்த முதல் சந்திப்பை இன்மையா இனிமையானதாகவும் இன்பமானதாகவும் ஆங்கி தொந்தரல் புரிவானாக வாழும் காலமெல்லாம் லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து உலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் முன்மணிந்த வண்ணமே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல் உதவி செய்தாக கண்ணியத்திற்குரியம் அவர்கள் மீது நேசம் கொள்வது நம்முடைய கடமை என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு அதிர்த்தவர்கள் கட்டடையிட்டிருக்கிறார்கள்துவாக நாம் அனைவர்களும் பெருமான சொல்ல அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் தான் முகமது ரசூ என்ற திருக்களிமாவை சொல்ல ஆரம்பித்த உடனேயே கண்மணி நாயம் சொல்லல்லா ஒலிவசல்ல அவர்கள் மீது நமக்கு அன்பு யதார்த்தமாக வந்துடும் என்பதில் சந்தேகம் அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி அல்லாஹு தாலா திருக்குறானிலே கூறுகிற பொழுது நபின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் வழக்கிக் காட்டுகிறான் உயிரை விடவும் மேலாக அவளை அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று கூறியல்ல கூறுகிறார்ல்ல அவ துணவியார் நமக்கு தாய் என்று உறவு என்றால் அவர்கள் நமக்கு தந்தையின் உறவாக ஆகிறார்கள் தந்தை என்பதை அல்லாஹு தால தெளிவாக சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை என்றால் நேரடியாக தந்தை என்று சொன்னால் அது ஒரு நாகரிகமாக இருக்காது ஒருவருக்கு ரெண்டு தந்தை இருக்கிறது யாரிடத்திலோ சொல்லி பாருங்கள் அது அவரு நாகரிகமான பேச்சாக இருக்க முடியாது எனவே நாகரிகமாக அல்லாஹு தாலா தந்தை என்று சொல்லாமல் அவருடைய துணைவியர்களை தாய் என்று அறிமுகப்படுத்தி அவர்களை நமக்கு தந்தை என்ற உறவை அவன் வலுப்படுத்துகின்றான் கண்ணியத்திற்குரியோர்களே அவர்கள் நமக்கு தந்தை மட்டுமல்ல உயிரை விடவும் மேலானவர்கள் என்றும் அல்லாஹ் இலக்கணம் கூறுகிறார் கண்மணி நாயம் சல்லா அலிசல்ல விளக்கம் சொல்கிற பொழுது லாயும் நாகதுக்கும் அகத்தாக்கும் இவ்வாலதியி வலதி வன்னாசி யஜமானி தன்னுடைய பெற்றவர் தன்னுடைய பிள்ளை பிற அனைவரை விடவும் அதிகமாக என்னை நேசிக்காதவரை உண்மையான ஊமினாக ஆக முடியாது என்று கண்மணி நாயம் சல்லல்லாஹூ வலிவசல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் உண்மையிலேயே இந்த ஹதீஸ் பெருமானார் சல்லல்லாஹூ வலிவசல்லமுடைய சொல் ஆழமான அர்த்தம் கொண்டது கொஞ்சம் யோசித்து பார்த்தோமே ஆனால் நாம் ஒவ்வொருவருமே நபிகண் நாயம் சொல்லி சிலத்தை நம் தந்தையை விட அதிகமாக நேசிக்கிறோம் நம்முடைய பிள்ளையை விட அதிகமாக நேசிக்கிறோம் பிற நண்பர்களை விட அதிகமாக நேசிக்கிறோம் ஏன் உலகத்திலுள்ள எல்லாரையும் விட பெருமானார் செல்லவர்களைத்தான் நாம் அதிகமாக நேசிக்கிறோம் இது ஒவ்வொருவரும் அப்படித்தான் நேசிக்கிறோம் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருவருடைய பிள்ளை இறந்து விட்டது இறந்துவிட்டது அவருக்கு கவலையாக இருக்கும் ஒரு ரெண்டு வருடமானது மூணு வருடமானது நாலு வருடமானது என்றால் அதோடு மெதுவாக மறக்க ஆரம்பித்து அவருடைய தந்தை இறந்து போனார் முதல் வருட பாத்தியா ஓதுவார் இரண்டாவது அவரை தந்தையைப் பற்றி நினைவிருக்கார் அவருடைய துணைவிறந்தார் எவ்வளவு நாளைக்கு அந்த துணை பற்றி நினைத்து கொண்டிருப்பார் ஒரு நூறு வருஷம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரா எங்க யோசித்து மனைவி இறந்து ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது முதல் வருடம் இறந்ததற்கு பிறகு முதல் வருடம் வரைக்கும் அப்படி முளைய ஸ்தம்பித்ததை போன்றுள்ள ஒரு உணர்வு அப்படி ஏன் ரொம்ப சங்கடமா இருந்தது ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் மறந்தது மூணாவது வருஷம் கொஞ்சம் மறந்தது இப்ப ஏழு வருஷம் தான் ஆயிருக்கு இப்ப என்னுடைய சிந்தனையில நமக்கு ஒரு மனைவி இருந்தாளா நாம் அவளோட வாழ்ந்திருக்கிறோமா அது மாதிரி ஒரு வேறு வேற்றுமை ஏற்பட்டு விட்டது 7 வருடங்கள் 10 வருடங்கள் உருண்டோடி விட்டால் நூறு வருடங்கள் உருண்டோடி விட்டால் நிச்சயமாக யாரையும் நினைக்க தோன்றார் அது பெற்றவராக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி அல்லது பிற நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு மனிதரைத்தான் ஒரே ஒரு மனிதரைத்தான் இந்த உலகத்தில் இருந்து அவர் கடந்து சென்ற ஆயிரத்தி ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றும் நினைக்கின்றோம் நாளையும் நினைப்போம் உலகம் உள்ளடவும் அவர்களை பற்றி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திலேயே அப்படி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நினைக்கப்படுகின்ற ஒரு மனிதர் உண்டு என்றால் கண்மணி நாயன் செல்லம் லாலிசன் அவர்களை இந்த வேறு யாருமே இல்லை அவர்கள் சொன்ன வாக்கு உண்மை தந்தை விட நாம் நேசிக்கிறோம் தந்தை பத்து வருஷத்தில் மறந்து விட்டோம் தனையனை மறந்து விட்டோம் தொணவியை மறந்துவிட்டோம் பிள்ளைகளை மறந்து விட்டோம் ஆனால் எங்கள் நாயன் செல்லம் லாலிசம் அவர்களை இன்றும் நேசிக்கிறோம் இன்னும் நினைக்கிறோம் நினைத்துக் கொண்டேன் உலகத்தில் எந்த தலைவராஜ் இப்படி நேசிக்கப்படக்கூடியவர் பெருமான நினைவு கூறும் பொழுது நீர் கசிவதை பார்க்கலாம் ஒரு ஒரு ஹட்சிக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஹட்சிக்கு போகும் பொழுது எல்லா உறவினரிடத்திலையும் விடைபெற்று செல்வார் போயிட்டு வர துவாட்சி எல்லாரிடத்திலும் சொல்கிற பொழுது எல்லாரும் தவறாக தவறாமல் ரெண்டு வார்த்தையை சொல்லுவாங்க துவாட்சியுங்கள் என்னுடைய தேவைக்காண்டி துவாட்சியுங்கள் இது முதல் வார்த்தையா இருக்கும் இரண்டாவது வார்த்தை கண்மணி நாயம் சல்லாவை ரவுதாவுக்கு போனா என் சலாத்தை சொல்லுங்கள் என் சலாத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாரே அவருடைய முகத்தை நீங்கள் கோர்ந்து பார்த்தீர்களே ஆனால் அவருடைய கண்களின் ஒரு ஓரத்திலே ஒரு ஈரம் ககித்து கொண்டிருக்கும் எங்கள் தான் உதாவதுக்கு போனால் என் சலாம் சொல்லுங்கள் என்று அவருடைய குரலும் தளவரத்திலையும் நான் பார்க்க முடியும் அப்படி யாரால் பெருமா நாம் அவர்கள் மீது அவருடைய உள்ளத்திலே அன்பு தகவத்தி பெலர்கள் மீது அந்த அளவிற்கு நாம் அன்பு கொண்டு இருக்கிறோம் பதினாலு நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது இன்றும் இவ்வளவு கொஞ்சம் கூட மாறாமல் அன்பு கொண்டு சந்தேகமே இல்லை ஆனால் சமீப காலத்திலே சிலர்கள் அதை கேள்விக்குரியாக்கிவிட்டார்கள் அப்படி அன்பு கடமையா அப்படி அன்பு வைப்பது கடமையா என்று ஒரு கேள்விக்குரிய ஆக்கிய காரணத்தினால் இங்கே தலைப்பு தந்திருக்கிறார்கள் நபி நேசம் நம் கடமை நாம் நேசிக்க வேண்டும் இன்னும் ஆழமாக நேசிக்க வேண்டும் மனதுள்ளே அவர்கள் மீது நமக்கு கொழுந்து விட்டு எரிந்து அந்த அன்பை மேலும் மேலும் விடறச் செய்ய வேண்டும் அவர்கள் மீது அதிகமான அன்பு செலுத்த வேண்டும் அது கடமை கடமை என்பதை இந்த காலத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த காலச்சூழல் அதனால் இப்படி ஒரு தலைப்பை அவர் தரைப்பி அவர்கள் தந்திருக்கிறார்கள் உலகத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அந்த நேசிப்புக்கு பின்னால் ஏதாவது உபகாரம் இருக்கும் தந்தையை நாம் நேசிக்கிறோம் என்றால் நம்மை பெற்றெடுத்தியை நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த அரசியல் லாபம் கிடைக்கும் நேசிக்கின்றோம் தந்தை நேசிப்பது கூட தன்னை பெற்றெடுத்தார் என்பதற்கான நேசிக்கின்றோம் இதே போன்று நபிகண்டாயின் சொல்ல மாலை நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரங்கள் எப்படிப்பட்ட உபகாரம் என்றால் தந்தையை விட அதிகமான உபகாரம் ஏன் தந்தை வானத்திலிருந்து பூமிக்குத்தான் நம்மை கொண்டு வந்தார் வானத்தில் இருந்து தான் தந்தை நம்மை கொண்டு வந்தார் ஆனால் நதிகள் நாயன் செல்லவாசி அவர்களோ நம்மை பூமியில் இருந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான எல்லா புகழ்ச்சலும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே தந்தையை நினைப்பதை விட அவர்களை அதிகமாக நினைக்க வேண்டும் என்பதை பெருமானார் செல்லும் நினைவு காட்டியிருக்கிறார்கள் அருமை நாயும் சல்லம் ஆலேசல்ல நினைப்பது ஏன் கடமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹு தால நம்மிடத்திலே சொல்லுவான் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுவான் புது அஸ்திய என்னிடத்தில் துவா செய்யுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவான் நாமும் அல்லாஹ் இடத்தில் செய்கிறோம் அல்லா இடத்தில் துவாச்சிக்கிறான் நாம் யா நாம் கேட்டுவிட முடியுமா கேட்க முடியாது என்ன என்னாகும் பழைய கந்தை துணியை தூக்கி வீசுவதை போன்று இந்த துணா வீசப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஏண்ட கேளு சொல்றான் அல்லாவுடைய உத்தரவு என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்கிறான் அவன் சொன்னானே என்பதற்கான கட்டுப்பட்டு ஏனென்றால் கண்மணி நாயகம் அலைவாசல்ல சொல்ல வேண்டும் அலிவசம் அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்வாவு மௌக்கு சமாய் வல்லாரதி வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே து அப்படி தடையாகி நிற்கிறது செல்லாது சொல்லும் வரைவாச்சு சொல்லவில்லை ஆனால் அந்த துவா மதிப்பில்லை ஒரு சமயத்தில் நபி சொல்லி சொல்ல பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் ஒரு மனிதர் அல்லாருடைய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் பார்த்த பெருமனார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் அப்படி சொல்லப்பட்ட பெரு அல்ல உத்தரவு அப்படி ஏன் என்றால் பெருமாளுக்கள் அந்த அளவிற்கு நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள் அந்த உபகாரத்தின் நன்றித்தான் தன்னையே அழைக்க வேண்டும் என்று சொல்கிற அல்லாஹ் தன்னோட நவியின் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அல்லா கட்டளையிடுகிறார் என்றால் நபீன்பி தலவா சொல்லி ஆக வேண்டும் என்று கட்டாயமாக உத்தரவிடுகிறார் அவர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வளவு தூரம் போவானேன் தொழு முடித்துவிட்டு அத்தகைய இருந்து கொண்டு என்ற சொல்லாமல் இருந்து பாருங்கள் சொல்லாமல் இருந்து பாருங்கள் நான்கு மதுகுகளும் சேர்ந்து சொல்கின்றன சொல்லாமல் இருந்தால் அத்தகைய இருக்காமல் இருந்தால் உன்னுடைய தொழில் கூடாது என்று சொல்லுகின்ற தொழுவது அல்லாவிற்காக என்னை தொழில்கள் என்று அல்லா கூறுகிறான் சலவாட் சொல்ல வேண்டும் என்று ஏன் அல்லா கூறுகிறார் என்றால் அவர்கள் அந்த அளவு உங்களுக்காக என்னிடத்துல அழிவிற்கிறார்கள் தொழுவிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்காக என்னிடத்துல சிபாரி பண்ணியிருக்கிறார் அதனால அவங்களை நீ தொழும்போது என்னையை தொழிலும் போது அவரை நினைத்துவது அவசியம் அன்பான பெருமக்களே நம்மை கொண்டு வந்து மன்னரிலே வைக்கப்படுகிறது மன்னரில் வைக்கப்பட்ட பொழுது நம்மிடத்தில் கேள்வி கேட்கப்படும் மர்ற புக்கா தீனு கேள்விகள் கேட்கப்படும் அதுவரை நாம் அறிந்திருக்கிறோம் இன்னும் அங்கே இன்னொரு செய்தியும் நடைபெறுகிறது புகாரிலே சகில் புகாரிலே முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட அறிவிக்கிறார்கள் நம்மை கொண்டு மன்னரையிலே வைக்கப்பட்ட பொழுது அங்கு ஒரு முகம் தோன்றும் ஒரு முகம் அங்கே காட்சி தரும் மண் ஹாவர் ரஜில் இந்த மனிதர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்படும் மண்டரையில் இருக்கப்பட்ட மனின் உடனே திரும்பி பார்த்தான் திரும்பி பார்த்து பிரகாசமான பார்க்க மாட்டோமா என்று எங்கள் நாயம் சொல்லலாம் எங்களுக்கு நேர்மடியை கட்டியவர்கள் தான் என்று அவன் சொல்லுகிறான் அதே நேரத்தில் அவர்களை பற்றி அறிந்தும் அறியாமலும் நட்பு வைத்தும் வைக்காமலும் ஏனோ தானோ என்று இருந்தவன் என்ன சொல்வான் தெரியுமா எனக்கு தெரியாது மக்கள் என்னமோ சொல்லிக்கிட்டு நானும் சொல்லிக்கிட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு நானும் சொல்லிக்கிட்டு என்பதாக அவன் புரட்சாட்சி அடிப்பான் இந்த சாட்சியினுடைய பின்னணி என்ன தெரியுமா ராம் அவர்களை என காண வேண்டும் அவர்கள் அந்த மலக்கிடத்திலே இவர் என் உம்மத்தை சார்ந்தவர் தான் என்று சாட்சியம் பெற வேண்டும் நாம் அவர்களை முகமது என்று நாம் அவர்களை என காடுகிற பொழுது அவர்கள் அந்த மலக்கிடத்திலே சொல்ல வேண்டும் இவர் என் உம்மத்தை சார்ந்தவர்தான் எனவே நீங்கள் இவருக்கு சொருக்கத்தினுடைய கதவை தடந்து விடுங்கள் என்று அவர்கள் சிபார் செய்ய வேண்டும் அன்பான பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெற்றுவிட்டதா தோல்விட்டதா என்பதை முத்திரை நுத்த வேண்டிய பொறுப்பு கண்மணி நகிம் சொல்ல மாலை இருக்கிறது அல்லிமையை நம்ம அனைவர்கள் அவர்களை பார்த்த உடனே இரம் தடக்கூடிய நசிமையும் அவர்களை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடையக்கூடிய நசிமையும் அல்ல நமக்கு தந்திர புரிவானாக அந்த பொறுப்பு அவர்களுக்கு பொழுது அவர்களை நாம் நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும் சாதாரண ஒருத்தன் அரசியல்வாதி அவனுக்கு போய் ஒரு துண்டு போடுறான் நண்பன் கேட்டான் ஏன் துண்டு போட்டிக்கார உடனே இவன் சொல்லுவான் இல்லப்பா தேர்தலுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு காலம் அவன் பக்கம் காத்தடிச்சாலும் அடிக்கும் அவன் ஒரு கால் எம்எல்ஏ வந்துட்டா நமக்கு சலுகை பாருங்கள் உபகாரம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அதிகாரம் இப்படிப்பட்ட மனுஷன் கண்மணி நாயன் செல்வம் இடத்தில் இருந்துகளை பெற்றிருக்கிறான் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு அல்லாமே சாட்சி ஏனென்றால் தொழுகையிலே நினைக்க சொல்கிறான் நினைக்க சொல்கிறான் மன்னரை வாக்கிலே நினைக்க எப்படி மீது அன்பு செலுத்தாமல் நம்மால் இருக்க முடியும் அறிவிக்கிறார்கள் சொல்லுறார்கள் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு துவாவை உரிமையை தந்தான் நபிமார்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு துவா வீட்டோ பவர் அந்த ஒரு துவா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக வாக்களித்தான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒவ்வொரு நடிமார்களும் அவர்களுடைய உம்மத்துகளிலே நிர்பந்தமான தேவை ஏற்படுகிற அந்த துவாவை செலவிட்டு விட்டார்கள் ஆனால் என்னுடைய துவாவை நான் என்னுடைய உம்மத்துகளுக்கு சிபாரிச்சுவதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் பெருமனார் செல்லவர்கள் அந்த ஒரு துவாவில் வசிக்கவில்லை மற்ற விமான வாழ்விலே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது நிர்பந்தங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதரபூர்வமான பெருமாநாளுக்கு அந்த துவாவை உயிரிப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலையா நிர்பந்தம் ஏற்படலையா அவர்களுக்கு அதை உபயோகிப்பதற்கான நிர்பந்தம் ஏற்படவில்லையா எல்லாத்தையும் விட்டுருங்க அவங்க உலகத்திலிருந்து பிரிகிறாங்க உலகத்திலிருந்து பிரியக்கூடிய தருணத்தில் ஐஷா ரெல்லாவது பார்த்து சொல்றாங்க ஐஷா அந்த அம்மா வச்சா நஞ்சு ஆட்டு நஞ்சு இப்ப வேலை செய்யுது இதுவரைக்கும் வேலை செய்யல ஏதா நபீடம் இருந்து எனக்கு வகை வந்து கொண்டே இருந்தது குரானுடைய ஒன்றும் செய்யவில்லை வருஷ் என்னுடைய சொல்ல தண்ணீர் எடுத்து எடுத்து முகத்தை தடுவார்கள் மகாராஜரை பொறு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அப்படி சுருண்டு படுத்திருப்பது அதிருத்த ஐஸ்வார் இல்லாத மகா மக்கள் எல்லாரும் கண்களையும் கண்ணீரை வரவழைக்கிறது அப்படி உள்ள சந்தர்ப்பத்தில் அதிருத்த ஐஷார் இல்லாத்தி இருப்பின் பலன் இந்த சூறாவ ஊதி என் உடம்பெல்லாம் தடவுமா என்பதாக சொல்கிறார்கள் இருக்கும் அப்படி பெருமாறுமா ஒரு பேட்ட ஓதி என்பதாக கூறுகிறார்கள் அடுத்தவர் ஓதிவிடுற அளவுக்கு அவங்க போடுறாங்க அந்த வேதனை அவங்களால் தாக்க இயல நீதிநிலை என்பதை பெருமானி இரண்டை அதிலே இவர்கள் ஓடி ஊறி நபிகள் உடம்பெல்லாம் அவருடைய கையினாலேயே தடை விடுகிறார்கள் என்ன இருக்குது என்பதா சொல்லுறார்கள் என்றால் அது எவ்வளவு நிர்பந்தமான எந்த மனுஷனா இருந்தாலும் சரி தனக்குன்னு பொழுது அப்படி ஒரு துவாட்சியை வாய்ப்பு கிடைச்சா அந்த துவா கேட்கிறேன் உடம்பு அழைச்சிக்கோ என்ன அழைச்சி சொல் என்று சொல்லி இருப்பானா சொல்லி இருக்க மாட்டானா ஆயிரணக்கான நிர்ந்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதை இல்லாமட்டிருங்க ஆயிரக்கணக்கான நிர்ந்தங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சூழலில் கூட என்ன செய்யலான்னு சொல்லி அவர்களுக்கு அந்த ஒரு துவாவை இன்னும் பிடிவமா வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர்களுக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் கொடுக்கிறார் போட்டாலும் சரி வெட்டி போட்டாலும் சரி உயர்த்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னுடைய உண்மைக்கு தாழ்ந்ததுவா ஆனால் என்னுடைய உண்மைக்கு தாழ்ந்ததுவா ஏற்படுத்தியை நினைத்து உண்மத்து என்று இப்பொழுதும் அவர் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ன சென்றும் அந்த துவாவினுடைய அருமையின் ஷா அல்லா நமக்கு மகிமையில் மறுமையில் போய் தெரிய போகிறது இப்போது சொன்னால் புரியாது அந்த துவாவை அல்லா நசீபாக்குவாராக நம் அனைவர்களுக்கும் அப்படி உள்ள நற்பத்தமான சந்தர்ப்பங்கள் வராமல் மற்ற நிறுவர்களுக்கு ஏற்பட்டதை போல உள்ள சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படாமல் இல்லை ஆனால் அவைகளை எல்லாம் எதிர்த்து எதிரீச்சல் அடித்து இந்த துவாவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் யாருக்காக வேண்டி யாருகாகவேண்டி பொம்பள புரிகியா இருந்தவ பட்டி பூஷா அங்க எங்க போக்கி தெறங்கவே போக்கி போய் எலச்சுதுனமே ஷஃபாதீ லஹாலி கபாயிரி பின் உம்மத்தி என் உம்மத்து பேரு பாவன் கேட்டத்தனை பேர்க்கும் என் சுவரைக் கடக்கு பேரு பாவன் அட்கம் அருக்கு சுவரை கட்டறதுக்காகவேண்டி இவ்வளவு உயிரை தரக்குறதால கூட அந்த দোয়া பட்டு அப்படி கேக்குறார் யார் அந்த கபாய் பேரு பாவன் கேட்டவன்னு قالார் யார் பொம்பள புரிகி பட்டி பூஷா மற்றவன ஒரு லட்சுக்கு சொல்லும் பொழுது கொண்டு சொர்க்கம் தந்து விடுவான் எனவே நான் தான் செய்யணும் என்று உபத்தி இந்த மனிதனுக்காக வேண்டிய துவர் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்களே அதற்கு நாம் என்ன சொல்வது என்ன வார்த்தை கொண்டு என்று சொல்வது அவர்கள் மீது நமக்கு அன்பு எவ்வளவு ஆழமான அன்பு அந்த உண்மையான அன்பு அந்த சகாபாக்கள் அன்பு என்பது அந்த சகாபாக்களிடத்தில் இருந்தது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் என்று சொன்னால் ஒரு காவியங்கள் படைக்கலாம் காதல் படைக்கலாம் உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை நேசித்தது வேறு எவருமே கிடையாது உயிரை விடவும் உலகத்தில் எந்த மனிதரையும் இப்படி நேசித்தது கிடையாது காதலன் காதலியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் தலைவன் தொண்டனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த அளவிற்கு ஆழமாக நேசிக்கப்பட்டது உலகத்தில் வேறு யாரையும் கிடையாது எங்கள் நாயம் சொல்லி அவர்களை அந்த சகாபாக்களுடைய நேசத்தை நாம் கேள்வி போனும் பொழுதுதான் நாம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமான நேசிப்பதற்கு நாம் எந்த அளவிற்கு கடமைப்பட்டு என்பது நமக்கு தெரிய வரும் சிறுவர்கள் எல்லாம் அமைந்திருக்கிறேன் நபிகள் நாய் சலாஹம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களோடது அபுபக் அல்லாஹான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வெளியில் இருந்து ஒரு மனிதர் பால் கொண்டு வயது ஒன்பது வயது இருக்கும் அந்த எட்டு வயது உள்ள அந்த நண்பர் ஓடி வந்தார் பெருமாநாத்தினுடைய வலது பக்கத்தை பார்த்தார் வலது பக்கம் இடம் காலியாக அந்த நண்பர் அப்படி வந்து சிறுவர் வந்து அப்படி இருந்து அமர்ந்து கொண்டார் சிறுவர் வாசகின்றார் பால் கொண்டு வருகிறார் பால் கொண்டு வை பார்த்தவுடனே ஓடி வந்து நபிகண்ணுடைய வலப்பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார் கொண்டு வந்த நண்பர் பாதை கொடுத்தார் நபிகண் நாயம் சல்லாஸ் அவர்கள் சற்று குடித்தார்கள் அவர்களுக்கு எப்போதுமே பழக்கம் யாருக்கும் கொடுக்காமல் குடிக்கிற பழக்கம் கிடையாது அதனால எஞ்சி இருக்கிற பாலம் யாருக்காவது கொடுக்கணுமே பார்க்கிறாங்க வலத பிரகாரம் வலப்பக்கத்தில் இருப்பதுக்குத்தான் அவர்கள் கொடுப்பது பழக்கம் வலது பக்கத்தில் பார்க்கிறார்கள் ஒரு சிறுவர் அமர்ந்திருக்கிறார் இடது பக்கத்தில் பார்க்கிறார்கள் அதற்கு அபூர் சித்திகளு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனா மொரப்பிரகாரம் வலது பக்கத்தில் உள்ளவர்கள் கொடுக்கிறதா அவங்க பழக்கம் எனவே அந்த நண்பரை கூப்ப இடது பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க நீண்ட நேரமா அவங்களும் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால எனக்கு தாகம் எடுக்கிறது அவர்களுக்கும் தாகம் இருந்து இருக்கிறது அதனால நான் இந்த பால அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன் என்று கூறுகிறார் சொன்ன உடனே அந்த சிறுவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் ஊதிரு சூறிய அரசு நான் ஊதிரிய அரசுலா சுரல்லா நான் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தேன் அந்த நண்பர் பால் கொண்டு வந்தார் பால் கொண்ட வந்த உடனே நான் திரும்பி பார்த்த உங்களுடைய வலது பக்கம் காலியாக இருந்தது எனவே வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சரியா அந்த இடத்துல பண்ணுது என்னுடைய ஆசை இல்ல நீங்க இந்த டம்ளர்ல பால் குடிச்சு அல்லவா எந்த இடத்துல உங்களுடைய வாய் பட்டிருக்கிறது என்பதை நான் கவனித்து வைத்தேன் எனவே நீங்கள் குடிச்சுட்டு கொடுக்கக்கூடிய அந்த பால்ல நீங்கள் வாய் வைக்கிறீ அதே இடத்தில் வாய் வைத்து அந்த ஈரத்தை அதில் ஒட்டி இருக்கிறேன் உங்களுடைய உதடுபட்ட இடத்திலே என் உதடை விற்க வேண்டும் உங்கள் உதடுப்பட்ட இடத்தில் உள்ள அந்த ஈரத்தை நான் உள்வாங்க வேண்டும் எனவே யாருக்காக விட்டுக் கொடுக்க முடியாது என்று சத்தியமாக சொல்கிறார் அவர் சொன்ன வார்த்தை மையுமா நன் ஊசிர சூரி சூரக உங்களுடைய எச்சிலை என்று வார்த்தையை சொல்கிறார் அங்குதான் நாம் அங்கே கவனிக்க வேண்டும் பாலை என்று சொல்லவில்லை உங்களுடைய பாலை நான் குடிக்கிறேன் என்று சொல்லவில்லை உங்களுடைய சிறுவர்களும் பெருமானாரை காண கிடைத்தால் சாதாரணமாக விட்டு விடுவார்கள் என்றார் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக பெருமானாரின்புத்த குடியவர்களாக ஒவ்வொரு வரலாற்றையும் பார்த்தால் எவ்வளவு ஆழமான வரலாறு அதுல தபு கல்லையில் ஆத்திர முக அவர்கள் பெருமானா செல்லும் அவர்கள் மீது வைத்தார் என்பது நமக்கு தெரியும் மக்கா மக்கா வெற்றியாக கூடிய அந்த நேரம் அப்பொழுது நபி நாயம் செல்லத்தாக வலையு செல்லம் அவர்கள் வளாகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அபுபு கரையில் வயது அறுபது தாண்டி இருக்கும் ஐம்பது தாண்டி இருக்கும் அவருடைய தகப்பனருக்கு எத்தனை வயது இருக்கும் என்று பாருங்கள் விருத்தாபியமான காலத்திலே அபுல் குகாபார் அழைத்துக் கொண்டு நபிகன் நாயம் செல்லும் காபாடை வளாகத்தில் அமர்ந்து என்ன அபாபக்கரே ஏன் வயசான காலத்தில் உங்க தகப்பனார நீங்க அடைத்துக் கொண்டு வருகிறீர்கள் வயசான காலத்தில் உங்க தகப்பனாரை ஏன் அடைத்துக் கொண்டு வருகிறீர்கள் சொல்லி இருந்தா அவங்க வீட்டிலேயே நாம போய் பார்த்திருப்போமே உங்க வீட்டுக்கு நான் வராத ஆடா போகாத ஆடா சொல்லி இருந்தால் வீட்டிலேயே போய் பார்த்திருக்கலாமே ஏன் இப்போ அவரை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று நபர்கள் நாயின் செல்ல வாரிசு நமக்கு கேட்டார்கள் கேட்ட உடனேயே ஹதரத் அவருக்கர இல்லாத்தனம் சொன்னார்கள் யார சொல்ல என் இஸ்லாமாக விரும்புகிறாராம் இஸ்லாமாக விரும்புகிறாராம் எனவே அந்த வார்த்தையை கேட்டவுடன் எனக்கு சந்தோஷம் தாக்கல அதனால் அழைத்துக் கொண்டு வேகமாக ஓடி வந்து விட்டேன் நபிகள் நாயின் சல்லம் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் அபுப்கரல்லா தரன் அவர்கள் இஸ்லாமானவர்களே முதல் மனிதர் அவர்கள் இஸ்லாமாயி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கடந்து விட்டது அதுவரை அவருடைய தரப்பினர் இஸ்லாமத்திற்கு வரவே இல்லை எவ்வளவு துவா அல்லா இடத்தில் செய்திருப்பார்களோ அல்லாவுக்கு அவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா என் தாப்பு இந்த தாப்பு இந்த நசீப் இல்லையா என்று எவ்வளவு அழுது இருப்பார்களோ தெரியாது அல்லாத நசீப கொடுத்துட்டான் இருபத்தி மூணு பிறகு இஸ்லாம் ஆகிறார் இஸ்லாம் ஆகிறார் என்ற உடன் பெருமா நாராயணத்தில் அழைத்து வந்தார்கள் நபிக் சல்ல தன்னுடைய முபாரக்கான நாவினால் அவர்களுக்கு திருக்களிமாவி சொல்லிக் கொடுத்தார்கள் அவரும் சொன்னார் சொி முடித்த உடனேயே நபிகள் நாயன் சல்லு அலி வசலம் அவர்கள் அபுபுக்கர் இப்போ நீங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இல்லையா கேட்டார் ஏன்னா இருபத்தி வருஷமா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய அரும்பாக்கியம் தன் தகப்பார் என்ன ஆவாரோ தெரியவே அந்த பாக்கியம் இப்பொழுது கிடைத்து விட்டது அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் என்று கூறினார்கள் அபுபு கல்லாத்தரன் உடனே அழுதுட்டான் அழுது சொன்னாங்க யார் சுரல்லா இன்னைக்கு நான் கவலைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையில் நான் கவலைப்பட்டுவே இல்லை இன்று நான் கவலைப்பட்டதை போன்று என் வாழ்க்கையில் நான் கவலைப்பட்டுவே கிடையாது என்று சொல்லு மகிழ்ச்சி அளிக்கவில் உமக்கு இன்று கவலைப்பட்டதை போன்று என்றுமே நான் கவலை அடைந்ததில்லை என்று கூறுகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டார்கள் அதற்கு அபூ கரையில் அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுது நான் எனக்காக வேண்டி வாழ்ந்தவன் அல்ல உங்களுக்கே தெரியும் எப்பொழுதும் நான் எனக்காக வேண்டி வாழ்ந்தவன் அல்ல நான் எப்பொழுதும் உங்கள் மீது பிரியம் கொண்டவன் என்பது உங்களுக்கு தெரியும் இப்ப நான் என்ன நினைச்சு பார்த்தேன் தெரியுமா நபிகள் நாயன் சொல்லவாலை சிலவர்கள் இந்த நேரத்திலே என்ன செய்வார்கள் என்று நான் யோசித்தேன் பெருமான சொல்ல தருடைய நெஞ்சிலே என்ன எண்ணம் ஓடும் என்பதை நான் யோசித்தேன் ஏற்றுக்கிட்டார் தாப்பனார பார்க்க கொடுத்துக்கே இல்ல தாப்பினாருக்கு தாப்பனாராக இருந்த அபு தாலிப் அவர்கள் கடைசி இஸ்லாம் மாணாரா இல்லையா என்று தகவலே நமக்கு தெரியல பரவாயில்ல அபுமுக்காவது அவருடைய தாப்பான சிரத்தை எதிர்கொண்டு விட்டார் ஆனால் நம்முடைய தாப்படார் தலைமை என்னென்ன தெரியலையே என்பதாக யாரோ சொல்லலாம் நீங்க கவலைப்படுவீங்களே நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ரத்தம் அடைகிறது யாரும் சும்மா இருந்த கணக்கு ஒரு தள்ள விட்டு இருந்த மாதிரி கவலை இல்லாம இருந்த உங்களுடைய மனதில இருக்க வேண்டிய நாள்லாம் வெற்றி எல்லாம் ஆழமான கவலையை உண்டாக்கிட்டேனே நீங்க அவர் நினைச்சிட்டு மனசுக்குள்ள வெளியில் சொல்ல மாட்டீங்க தண்டோம் நீங்க எதுவும் வெளியில் சொல்ல மாட்டீங்க உங்க மனசுக்குள்ளீங்க உங்க மனசுல என்ன இருந்ததுக்கு எனக்குத்தான் தெரியும் நான் நினைச்சு பாக்குறேன் அரசு அல்ல இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் நம்முடைய தாபரம் நிலைமை என்ன என்று தெரியும் நீங்கள் வருந்து சும்மா இருந்த நெஞ்சை நான் வருத்தமடைய செய்து விட்டேனே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் உங்களுக்கு கவலை வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் அப்படி இருக்கையில் சும்மா இருந்த இடத்தை ஒரு கவலை நான் உண்டாக்கிட்டேன் என்று சொல்லி நான் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அதற்கு தருகர் அவர்கள் சொல்வார் இதைத்தான் சொல்வார்கள் பூமின் ஒரு மோவின் மோமீனுக்கு கண்ணாடி ஒரு மோமின் மோமீனுக்கு கண்ணாடி அவன் என்ன என்று என் நண்பன் என்ன எண்ணுவான் என் மனைவி என்ன எண்ணுவாள் என் தந்தை என்ன எண்ணுவாள் என் சகோதரன் என்ன எண்ணுவான் மகத்தாப்பிப்பின் தனக்கு எதை நேசிக்கிறானோ அதை தன்னுடைய நண்பனை நேசிக்காத வரை உண்மையான மீனாக முடியாது என்று கண்மணி நாயன் செல்லம் வாலிசம் சொல்லுகிறார்களே ஒரு சூழ்நிலை அங்கு ஹசரத் அபுபக்கர் இல்லா அவர்கள் எவ்வளவு ஆழமான அன்பு பெருமானாரன் மீது இருந்திருக்குமானால் எவ்வளவு ஆழமான அன்பு இருந்திருக்குமானால் இப்படி ஒரு வார்த்தை வெளியாகிறது என்பதை நாம் இன்னிப்பாக கடமைப்பட்டுகிறோம் நாயின் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சந்தோஷத்தைத்தான் எப்போதும் பார்க்க அவருடைய முகத்தினை எந்த இடத்திலும் தவறையை பார்க்கக்கூடாது என்பதிலே என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இந்த உலகத்திலிருந்து பிரித்த நேரத்தில் அசைபோட்டு பாருங்கள் உமர் அலித்தன அவர்கள் பெருமாள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள் என்பது அந்த கடைசி நேரத்தில் நிகழ்வுதான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அவர்களாவது பாதிய சிநேகிதர் ஆரம்பத்திலேயே இஸ்லாமிய சிந்தனை இஸ்லாம்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முதன் முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் உமர் அலி அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவருடைய சிந்தனை இஸ்லாத்தின் சிந்தனை அல்ல பெருமான செல்லல்லா அலேஸ்ல அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நிலையில் தான் அவருடைய மீது இவ்வளவு அன்பு கொண்டிருந்தாரா என்பது அந்த கடைசி நேரத்தில் தான் நினைவு கூறுகிறது நபிகள் நாயன் செல்லல்லாஹு அலைபு இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று விட்டார்கள் விடை பெற்றுவிட்ட அந்த நேரத்திலே அங்கு அபுபுக்கர இல்லாத்திர முகூ இருக்கவில்லை ஏதோ ஒரு வேலையாக அவங்க போனாங்க அந்த நேரம் பார்த்து சல்லல்லா அலிசல்ல பிரித்து விட்டார்கள் அங்கு இருந்ததெல்லாம் ஹதரத் உமர் இல்லாத்திர முகோ என்று மற்ற நண்பர்கள் இருந்தார்கள் வீட்டுக்குள்ள இருந்து தகவல் வந்தது நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலைவா சல்லம் அவர்கள் விட்டார்கள் என்று தகவல் வந்தது எல்லாருடைய முகத்திலையும் மிகப்பெரிய கவலைக்குறி தோல்வியது அந்த தருணத்திலே ஹசரத் உமர் இல்லாத அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியாது உடனே வாழை எடுத்துக்கொண்டு வாழை எடுத்துக்கொண்டு சுடச்சாரி விட்டார்கள் என்ன சொல்கிறார்கள் நடிகன் நாயன் செல்லந்தாளித்தலைமத்தாகவில்லை பெருமானார் செல்லந்தாளித்தறப்பு கிடையாது யாராவது சொன்னால் இருக்க நபிக நாயன் செல்லும் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் விட்டார் என்று யார் சொன்னால் அவருடைய கழுத்தை கொய்து விடுவேன் என்று சூடுரைத்துக் கொண்டு சுழந்து சுழந்து வருகிறார்கள் உமர் உமரிட்டால் அவரை யாரால் அடக்க முடியும் என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா அதே உமருடைய வாழ் தான் முகம்மது தலையை என்று ஒரு கொக்கரித்தது அந்த வாழ் இப்பொழுது என்ன சொல்கிறது தெரியுமா கொண்டு வருவேன்ாக வைத்துவிடுவேன் என்று சொன்ன அந்த வாழ் ஒமர் முகமது சல்லா அலிசலத்தை மரணம் கிடையாது யாராலும் அவர்களை சாகனிக்க முடியாது ஒமராலும் என்று அங்கு சூழ்ரைப்பதை போன்று அந்த தகவல் அமைந்திருந்தது கொண்டு வருவேன் என்று வாழை தூக்கினேனே அந்த வாழாலும் அவர்களை கொல்ல முடியாது உலகத்தில் யாராலும் அவர்களை கொல்ல முடியாது அவர்களுக்கு இறப்பு கிடையாது சகாபாக்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியல தகவல் ஊர்ஜிதப்பட்ட தகவல் நபிகண் சல்லமர்கள் வரைந்து விட்டார்கள் என்று தகவல் வெளியில் வந்து விட்டது ஆனால் இங்கோ இப்படி மிகப்பெரிய அளவிற்கு உமர் இல்லாத்திற்கு மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் அடக்க முடியவில்லை இந்த நேரத்தில் ஹசரத் அபூபக்கரர் இல்லாத்திரமும் திரும்பி வந்து விட்டார்கள் வந்தவர்கள் பார்த்தார்கள் நிலைமை ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு உடனே ஹசரத் உமர் இல்லா அவர்கள் அபுபு கரில் பிடிச்சி அபு பக்கே நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆளுநர் கிடையாதுங்க என்பதாக தனக்கு அபு கரில்லாவை ஹசரத் உமர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் கொஞ்சம் பொறுங்க இருங்க இருங்க கொஞ்சம் இரு என்பதாக மெதுவாக ஆடை உட்கார வச்சு தட்டி உட்கார வச்சு சமாதானப்படுத்தும் முகமாக ஒரு வசனத்தை வாசித்தார்கள் இல்லாத சொல் கலத்மின் கபரி அவையும் முகம்மது என்பவர் எரை தூதர் தவிர அல்ல அல்ல அவர் சொன்ன திருக்குறனுடைய வசனம் முகமது என்பவர் உலகத்திலிருந்து பிரித்து சென்றிருக்கிறார்கள் இறந்துவிட்டால் அல்ல இந்த முகமது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்களுடைய பொற முதுகுட்டி ஓடிவிடுவீர்களா அப்படி ஓடினால் அல்லாஹிற்கு சிறிதளவும் எடையும் செய்ய முடியாது ஆனால் பொறுமையோடு இதை தாங்கிக் கொண்டவர்களுக்கு அல்லா அற்குலி வழங்குவான் என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் இந்த ஓதியை உடனேயே அதர் துமர் அவர்கள் அப்படி கூழ் ஆயிட்டாங்க அல்லாவே சொல்லிட்டானா ரசுல்லா என்ற செய்தியை அல்லாவே சொல்லிட்டானா அல்லாவே சொன்ன பிறகு இந்த உவரவதை எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று தன்னினைக்கு வந்துவிட்டார் இந்த வசனம் அருளப்பெற்றதே எனக்கு தெரியாதே ஒருவரே என்பதாக முன்மொழியவும் செய்கிறார் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்த்து சலதாலை சிலம் அவர்கள் இடத்துல உரையாடுகிறார்கள் நேரடியாக உள்ளே செல்கிறார்கள் கதிரத்த அபுபக்கரிலாத்தனன் அவர்கள் நரிகண்ணாயன் சலந்தாசனுடைய நெற்றியிலே முற்றமிட்டு யார சொல்லா திப்த ஐயம் ஓ மமாத்தா நீங்க உயிரோடு இருக்கிற மாதிரியேதான் தெரியுது எனக்கு தெரியலையே தன்னுடைய ஆதங்கத்தை அவர்கள் அப்படி தெரிவித்துக் கொண்டார்கள் அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் ஹசரத் உமர் அவர்கள் அங்கே வருகிறார்கள் பெருமானாரையும் முன்னிறுத்தி பேசுவதை போன்று பேசுகிறார்கள் யார சொல்ல அந்த ஒரு நாள் தாங்கள் சொத்துவாக ஒதுக்கொண்டிருந்தீர்கள் அந்த நேரத்திலே திடீரென்று முன் வரிசையிலே ஒரு குழந்தையை அழுகும் சத்தம் கேட்டது என்ன அழுகை என்று எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள் யார் அழுகிறா என்றும் தெரியவில்லை சப்தம் மட்டும் முதல் வரிசையில் வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தாங்கள் மெம்பரிலிருந்து இறங்கி அங்கு இருந்த ஒரு தூணை பேரிட்ட மரத்தினுடைய அடிவார தூண் அந்த முன் வரிசையில் இருந்து தூணை கட்டிப்பிடித்தீர்கள் கட்டிப்பிடித்து அழாதே அழாதே ஏன் அழுகிற எப்பொழுதும் உன் மீது சாய்ந்து கொண்டு குத்துபா ஓகே நான் இன்னைக்கு படியேறி வேற இடத்திலிருந்து என்பதற்காக அழுகிற என்னை பிரிந்ததற்காக அழுகிறியா அடாத நான் எங்கேயும் போயிடல இங்கதான் சுற்றி சுற்றி வருவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் சொன்ன பொழுது குழந்தை தன்னை அழுகியை நிறுத்துவதை போன்ற சப்தம் கேட்டு அப்படியே ஒலி அடங்கியதை நாங்கள் பார்த்தோம் யார சொல்லாம் தங்களுடைய பிரிவை ஒரு தூணால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அது பூமியிலே முளைத்த தூணல்ல பூமியிலிருந்து வெட்டி எறியப்பட்ட தூண் அது கூரைக்கு தாங்குகிறாக நிறுத்தப்பட்ட தூண் அது உங்களுடைய பிரிவில் தாங்க ஏறாமல் அது அழுதது ஆச்சரியமாக அழுதது அதனுடைய சக்திக்கு மீறியது அழுகையை வெளிப்படுத்தியது உங்களுடைய பிரிவை தாங்காமல் சாதாரண ஒரு மரக்கட்டையால் உங்களுடைய பிரிவை தாங்க முடியாத உங்களுடைய பிரிவை எப்படி தாங்கிக் கொள்வார்கள் யார சொல்லலாம் யார சொல்லலாம் அந்த நீங்கள் முத்தாகிவிடவில்லை அந்த நீங்கள் அந்த தூணை விட்டு விட்டு மெம்பரிலே ஏறினீர்கள் அவ்வளவுதான் இந்த ாலதான்தெல்லாம் சொல்ல சொல்ல தங்களுக்கு மரணம் கிடையாது என்றும் தங்களை மரணித்தான் சொன்னவரை வெற்றி விடுவேன் என்றும் நான் சொன்னது உண்மைதான் ஆனா என்னால தாங்க முடியல மரத்தாலயே தாங்க முடியு அன்பு வைத்திருந்தால் இந்த வார்த்தையை எதிர்பார்த்த இதுதான் சகாபாக்களுடைய அன்பு நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களுடைய அன்பும் ஆச்சரியமான அளவிற்கு உள்ள காவியங்களாகவே இருக்கும் அத்தகைய அன்பு வைத்தாக்கள் அன்போடு நாம் நம்முடைய அன்பை உரசிப்பாக்க வேண்டும் நாமும் சகாபாக்களை போன்று அனுபவ வேண்டும் பெருமானார் சொல்லலாம் வரைவர் செல்ல வேண்டும் மீது நம் மீது கடமை கடமையிலும் கடமை அல்லாகவே அல்லாகவே துவாரிலேயாவது பெயரை சேர்த்தான் தொழுகிலேயாவுடைய பெயரை சேர்த்தான் மன்னரையிலேயே அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார் மருமையிலையும் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அல்லவே கண்மணி நாயன் நினைவு கூறும் பொழுது நாம் நன்றி கடன் எப்படி செலுத்தப் போகிறோம் என்று கண்மணி நாயன் செல்லல்லா அன்பை பெருக்கும் கூட்டமாக இந்த திருக்கூட்டத்தை அல்லாஹ்கி தந்திரு புரிவானாக இந்த தொடர் நிகழ்ச்சி ஆண்டாண்டோதோறும் நடப்பது நடக்கவும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடப்பதற்கும் காலம் உள்ளடவும் இந்த நிகழ்ச்சி தொய்வில்லாமல் நடப்பதற்கும் அல்ல அறுபடிவானாக கண்மணி நாயம் சல்லா அலிவாசல்ல விரும்புவதை போது ராம் அவர்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல எல்லாமே பெண்களுக்கு ஒரு ரெண்டு மூணு செலவாகும் பெண்களுக்கு விரைவாக اللهم <سؤال> صلي على سيدنا مولانا محمد وعلى سيدنا مولانا محمد مبارك وسلم علي يا الله خانباني نائم صلى الله عليه وسلم وعلى البيض نمودي ورائي بڑا ديما ناسك بودي ورالا هاي انگل ناكيار رو بدي وعيا آدن مولماء ننودي ناسك تي انگلت ني تندر رو بدي وعيا يا الله ناغل இ மாநிலையே வாழ வேண்டும் இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுதும் இ மாநிலையே பிரிக்க வேண்டும் மறு உலகத்தில் உன்னை சந்திக்கிற பொழுது பார்த்து சிரிக்க நாங்கள் உன்னை பார்த்து சிரிக்க அந்த சந்திப்பை யா அல்லா மகிழ்ச்சரமாக தந்தர்பிரிவாயாக யா அல்லா கண்மணி நாயன் சல்லல்லா வலிசுடைய விழாவிற்கு வந்த பொருட்டால் எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீ அகற்றியரீவாயாக எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக மனங்களில் இருக்கக்கூடியவர்களை மனங்களில் இருக்கக்கூடியவைகளை எங்களை விட அதிகமான அதிகமாக அறிந்தவனாக இருக்கிறாய் அப்பல் ஆலமீனே நீ எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடியதை எங்களை விட நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் அப்பல் ஆலமீனே அந்த தேவைகளை நீ நிறைவேற்றி தந்தவாயாக அந்த துன்பங்கள் நீ தொலைத்தல் எங்களுடைய ஆசைகளை நீ எங்களுக்கு பூர்த்தி செய்து தந்த குறிவாயாக சிறப்பான என்னென்ன துவாக்களை கேட்டால் நீ அங்கீகரிப்பாயோ அந்த துவாக்கள் அனைத்தையும் நாங்கள் கேட்டவர்களாக எங்களை கபூர் செய்வாயாக எங்களுடைய பியும் பிள்ளைகளுக்கு ஏமாணைத்தருவாயாக பெண் உணரும் வாய்ப்பண்மணி நாயன் அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு தந்தர்புரிவாயாக நவ குருவார் நவ குருவார் நவ குருவார் மங்கள சா